உணவு உட்பட அனைத்திற்கும் உமக்கு கூலி கொடுக்கப்படாமல் இருப்பதில்லை என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது ஐந்து முஸ்லிம் ஒன்று ஆறு இரண்டு இந்த ஹதீஸ் ஆறாவது ஹதீஸாக இடம்பெறும் நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும்